நற்றுநி நிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு சரோஜினி நாயுடு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க விடுதலை போராட்ட காலத்தில் கவிக்குயிர் சரோஜினி நாயுடு வந்து உரையாற்றிட பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவர் அவங்க வந்து மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே கரண்ட்டு போய் எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு கூட்டத்தில் ஒரே கூச்சலும் சத்தம்தான் கேட்டுச்சு அதில் ஒரே குழப்பமாக இருந்துச்சு அங்கே கூடியிருந்த மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க துணிச்சலோட மேடையில் ஏறி நெஞ்சுறுதி மிக்க சரோஜினி நாயுடு ஒரு சிம்ம குரலில் விளக்கு விளக்குன்னு கத்துறீங்களே லைட்டு இல்லைன்னா மாற்று ஏற்பாடு பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க உங்களுக்காக நான் ஒரு லைட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன் விளக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன் அது நம்ம அரசியல் ஆசான் மகாத்மா காந்திஜி தந்துள்ள அறிவு விளக்கு அப்ப அப்படின்னு பேச்சை துவங்கினாங்க அமைதியானது நன்றி